போது அன்பு மிகுதி காரணமாக அறிவு தகுதி அவர்களுக்குத்தான் உண்டு எனவே அவர்களை கம்மனை பற்றி பேசுமாறு அழைக்கின்றேன் அவர்கள் என்னுடைய குருவும் கூட எனவே நான் இங்கே தலைமை வைப்பது என்பது ஒரு அன்பு காரணமாக ஆசை பற்றி அரை என்று கம்மன் சொல்கிறான் அல்லவா செவிக்கு ராவன் புகழை திருத்தும் கவிக்கு நாயகன் என்று கம்பனன் ராணுவ குறிப்பிடுவார்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 பழனியப்பன் அவர்களே வெய்யன்பர்களே இன்றைய கம்பன் விழாவை பெருமாள் கோயிலில் கொண்டாடுவது ரொம்ப பொருத்தம் ஏன் கேட்பீர்கள் உலகத்திலேயே பெருமாளை விட தமிழை ரசிக்கின்ற ஒரு பேர்வழி வேற யாருமில்லை நம்ம எல்லாம் விட மிக அதிகமாக தமிழை ரசிக்கக்கூடியவர் பெருமாள் அதுக்கு சான்று என்ன தெரியுமா பெருமாள் கோயிலில் உற்சவம் நடக்கும் பொழுது உற்சவமூர்த்தி எழுந்தொருளை பண்ணி கொண்டு போறார்கள் அப்படி கொண்டு போகும் பொழுது முதல்ல திவ்ய பிரபந்தம் பாடிக்கும் போவார்கள் பெருமாள் அதற்கு பின்னே போவார் அவருக்கு பின்னே தான் வேத கோஷங்கள் செய்து கொண்டு போவார்கள் அந்தனர்கள் அதனால வேதம் பெருமாளை பின்தொடர்கிறது ஆனால் பெருமாளும் தமிழை பின்தொடர்றார் ஏன்னா தமிழ் முன்னாடி போயிருந்த தமிழ் கோஷ்டி இருக்கே திவ்ய பிரபந்தம் பாடுற ஆழ்வார் கோஷ்டி இருக்கே அவர்கள் முன்னே போயிருவார்கள் அவர்களை தொடர்ந்துதான் பெருமாள் போவார் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசு கொண்டலேனார் குமரகுரு சுவாமிகள் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலேனார் தமிழுக்கு பின்னே ஓடு ஓடி செல்லுகின்ற பெருமாளேன்னு அர்த்தம் இப்போ நீங்கள்லாம் ராமாயணத்தை ரசிக்கும் பொழுது எதிரே இருந்துகின்ற சிப்பியர்கள் பெருமாள் அப்படி இல்லை நாம் சொல்லிக்கிறதா என் பின்னாலே ஓடியார் வர்றவர் அவ்வளோ பெரிய ரசிகர் அவர் அதனால பெருமாள் கோயிலை கொண்டாடுறத விட வேற பொருத்த வேற எங்கேயும் கிடையாது மற்றொன்று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 நானும் போய் உட்கார்ந்தேன் ஒரு கால் மணி நேரம் அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு என்ன நெருக்கடின்னு கேட்டால் அப்புறம் பஸ்ஸு கிடையாது நான் ஊருக்கு திரும்புறது அதனால் இனி பேச்சை கேட்க முடியாது அதனால சீக்கிரமாக பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்கு போயிடும்ன்ட்டு கருதி எழுந்து உள்ளே போனேன் பட்டாசாரியாரை கூப்பிட்டு பெருமாளுக்கு கொஞ்சம் தீவாரனை காட்டுங்க அவள் தட்டில் காசு போடுறது நம்ம நாட்டில் பழக்கம் தமிழ்நாட்டில் பெருமாளுக்கு கொஞ்சம் தீவாரனை காட்டுங்க நான் தரிசனம் பண்ணிவிட்டு நான் போகணும்னு முன்னேன் பெருமாள் உங்களுக்கு இப்போ அனுகிரகம் பண்ண மாட்டாரையா பிரபந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கார் அவர் என்னமா உங்களுக்கு இப்ப அனுகிரகம் பண்ணுவார் இப்ப திவாரணை காட்ட முடியாது அப்படின்ட்டார் தீவாரின காட்டலை அவர் காட்ட முடியாது ஏன்னா பெருமாள் இப்பொழுது திவ்ய பிரபந்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கார் இந்த நேரத்தில் நான் குறுக்கிட்டு தீவாரனை காட்டியானா என்னை மறந்துடுவார் அவர் அதனால இந்த நேரத்தில் காட்டப்படாத ஐயா தீவாரின நாங்க பெருமாள் கோயிலில் திவ்ய பிரபந்தம் பிரவசனம் நடக்கும் பொழுது தீவாரனை காட்டுறதில்லை சிவன் கோயிலில் திருமுறை பேசிக்கினே இருப்போம் அது பாட்டுக்கு தேங்காய் உடச்சிக்கினே இருப்பார்கள் பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் கும்பளைகளில் அங்கே தான் போவார்கள் நம்ம பேச கேட்க மாட்டார்கள் அது சிவன் கோயில் பழக்கம் ஆனால் விஷ்ணு கோயிலில் பெருமாள் கோயிலில் அப்படி பழக்கம் இல்லை எப்பொழுது அவருடைய திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வாருடைய வாக்குகளை நம்ம பேச ஆரம்பித்தோமோ அது முடிஞ்சு அப்புறம் பூஜை அவருக்கு அவர் நம்ம பேசுகிற இடத்துக்கு வந்துடுவாராம் அப்படி ஐதீகம் வச்சிருக்கிறார்கள் அப்போ பெருமாளை விட ரசிகர்கள் வேறு எங்கே இருக்கிறார்கள் அதனால பெருமாளுடைய கோயிலில் ராமாயணம் பேசுறது ரொம்ப பொருத்தம் இந்த நிலையில இன்றைய ராமாயணம் இன்றைய கம்பன் விழாவில தலைமை தாங்கி தின்னப்பன் அவர்கள் ராமாயணத்தினுடைய சிறப்புகளை உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள் நான் இப்ப எந்த கோணத்தில் உங்களை உங்களிடத்தில் பேசலாம்னு நினைக்கிறேன்னு கேட்டால் பண்பாடு பண்பாடு பேசுறோம் இல்லை தமிழ் பண்பாடுன்னு சொல்லி ராமாயணம் வடமொழியிலே மானித்துல தான் முதல்ல தோன்றியது அதனால அதுக்கு ஆதி காவியம்னு பேர் அதுல இருந்து அப்புறம் எத்தனையோ ராமாயணம் வடமொழிலையும் இருக்கு தமிழ்லேயும் தோன்றி இருக்கு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 கொடுத்தாத்தான் மக்கள் ரசிப்பார்கள் கம்பன் தெரிந்து கொண்டான் மேலும் கம்பனுக்கு தமிழ் பண்பாட்டில் ஒரு தனி ஈடுபாடு அவன் செந்தமிழ் செல்வன் அதனால அதை குலைத்து தர வேண்டும் என்று வான்மியத்தில் பல இடங்களை மாத்தான் இப்படி மாத்தினது நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பல இடங்கள் மாற்றப்பட்டதை அடிக்கடி சொல்லுவார்கள் பேச்சாளர்கள் நான் சொல்ல போகிற இடம் வேறே ஆனால் அடிக்கடி பேச்சாளர்கள் சொல்ற ஒரு இடத்தை முதல்ல சொல்றேன் அதாவது ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போனான்ல அது எல்லா பேச்சாளரும் சொல்கிற இடம் அதனால் அப்போ உங்களுக்கு உதாரணத்துக்காக முதல்ல சொல்ல நான் எடுத்துக்கொள்வது வேற விஷயம் முதல் முதல்ல ராவணன் வந்து சீதையை தூக்க வரும்பொழுது வர்ணசாலையில் சீதை இருந்துக்கிட்டு இருந்தான் அப்போ மான் பின்னே ராமர் போயிட்டார் லட்சுமணனும் அவரை சீதை சொன்னான்ட்டு அவரை பேடிக்கின்னு போயிட்டான் இங்கே ஆளு இல்லை இப்போ சன்னியாச பேடத்தில் ராவணன் வந்திருக்கிறான் பான்மி என்ன சொல்கிறாருன்னா கடைசியாக சன்னியாச பேடத்தில் வந்த ராவணன் திடீர்னு தன்னுடைய உருவத்த உருவத்தை எடுத்துக்கொண்டு சீதையை மயிர பிடிச்சி விழுத்து அவளை அப்படியே இன்னொரு கையால் தூக்கி தொடையோட்டை தூக்கி தன் தொடையில வைத்து கொண்டு அப்படியே மானத்தில் ஏறி புறப்பட்டான்னு வான்மீத்துல பாடியிருக்க இப்ப இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்குது சட்டசபையிலேயே மயிர பிடிச்சி விழுத்து அதாவது அன்னைக்கு இருக்கிற கதை மட்டும் இல்ல அது சட்டசபையிலே மயிர பிடிச்சி விழுத்து சேலை பிடிச்சி விழுக்கிறதா நடக்கிற இன்னைக்கும் பார்க்குறேன் பழைய ராவணர்கள் இல்லை புதிய ராவணர்களும் உண்டு நமக்கு தெரிகிறது அது அதனால அந்த மாதிரி அவன் செய்தான்னு அவர் வான்மியத்தில் பாடியிருக்காரு அது பார்க்கறதுக்கு அது ஒரு இயற்கை நிகழ்ச்சி தான் வந்தான் அப்படித்தான் செய்வேன் அதனால நேச்சுரல் இயற்கையாக பாடியிருக்கார் அவர் இயற்கையே சொல்லி இருக்கிறார் அவர் அதான் பொருத்தம் ஆனா கம்பெனி என்ன நினைச்சான்னா சீரே மயிரை பிடிச்ச ராவணன் தூக்கி தன் கையால் அவளை வளைச்சு அவள் கையில் பிடிச்சி வளைச்சு தன் தொடல வைத்து கொண்டு போனான்னு சொன்னா சீதையனுடைய கற்புக்கு தமிழ்நாடு மதிப்பளிக்காது தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணை தொட்டாலே கற்பு போச்சு கருத்து தமிழ்நாடு அதனால தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கதையை சொன்னம் ராமருக்கு மதிப்பு இருக்காது சீதைக்கு மதிப்பு இருக்காது அப்படின்னு பயம்தான் அவன் அப்ப அவன் என்ன செய்தோனும் கதையை மாத்தனான் அந்த இடத்துல என்ன செய்தான்னு கேட்டா ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் பார்த்தா வேற விதமா இருக்கும் வந்தவன் என்ன செய்தான் உடனே சீதையை தூக்க நினைச்ச உடனேயே பர்ணசாலையோட்ட சேர்த்து தூக்கி பர்ணசாலையை ஒரு க ஒரு சின்ன குடிசல் அந்த குடிசையோட்ட சீதையை தூக்கி விமானத்தில் வைத்து கொண்டு புறப்பட்டான்னு பாடிட்டேன் அதான் அவளை தொடமல் பர்ணசாலை கட்டிட இருக்கிற பர்ணசாலை இருக்கிறதே அந்த ஆசிரமம் கட்டி வச்சிருக்காரு ராமர் ராமர் லட்சுமணன் கட்டி வச்சுருக்கார்களே அதோட்டு அப்படியே தூக்கி விமானத்தில் வைத்து கொண்டு புறப்பட்டான் அப்படின்னு கம்பன் பாடினான் இதை நான் ஒரு தடம் போயிருந்தேன் ஒரு கம்பன் நிகழ்ச்சி பதில் வருது வருது பாருங்க அதே மாதிரி நான் கோத்தாபாரில் பேசும்பொழுது இந்த கேள்வி பதில் ஒருத்தர் எழுந்து ஒரு கேள்வி கேட்டார் ஆழத்தான பிடிச்சு தூக்கி இருப்பான்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 ஆற்றுல பெரிய கிடக்கும் அவ வீட்டுக்கு நேர நேரம் பெரிய கிடந்து கயிறை எடுத்து கட்டி அந்த ஆத்தோரத்துல மரத்தில் கட்டி வச்சிருப்பார்கள் வெள்ளம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த வீட்டை தூக்கி அப்படியே பெரியல வச்சுக்கிட்டு அந்த வீட்டை தூக்கி அப்படியே பெரியல வைத்துக்கொண்டு புறப்பட்டுருவார்கள் அங்கேயே பெரியலே சாப்பாடு சமையல் எல்லாம் நடக்குது அந்த காட்சி நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு பொய்யில்ல அது இப்போ நீங்கள் கோத்தாபாருக்கு போனால் பார்க்க சிங்கப்பூர்ல இருக்கிற போய் பார்த்துட்டு வாங்க நல்ல வெள்ளை மரண காலத்தில் போகணும் உடனே என்ன செய்வார்கள் கேட்டால் அப்படியே தூக்கி வீட்டோட தூக்கி வச்சுக்கிட்டு போயிடுவார்கள் அது பெரிய இருக்கும் வீடு அப்படி போகும் அப்பறம் வெள்ளம் வடித்த உடனே மறுபடியும் போட்டு தள்ளி கொண்டு வந்து ஆத்தோகத்தில் கரையில் சேர்த்து மறுபடியும் கரையில் வீட்டில் வச்சு வசிக்கிறார்கள் இது கோத்தாபால அன்றாட நிகழ்ச்சி இது சாதாரண எல்லாரும் பார்க்கிறி வீட்டோட தூக்கி பெரிய இந்த காலத்து மனுஷனே வச்சான் அந்த காலத்து ராவண ஏன் வர்ணசாலையோட்ட தூக்கி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 அவர் இந்த நிகழ்ச்சியை சொன்ன கோட்டாபார் நிகழ்ச்சி தான் இருக்க என்ன செய்தான்னு கேட்டால் சீதையை தொட்டு தூக்கினதாக சொல்லாமல் பர்ணசாலையோட்ட தூக்கி ஏர்பஸ்ல வைத்துக் கொண்டு போய்விட்டான்னு பாடிட்டான் எதுக்கா அப்படி செய்தான் பான்மீத்திலே மயிரை பிடிச்சி விழுத்து தொடையில தூக்கி வச்சுக்கணும் போனான்ல இருக்கு இது தமிழ் பண்பாட்டுக்கு ஒத்து வராது நம்முடைய தமிழர்கள் இதை கேட்கும் பொழுது சீதையினுடைய கற்பை பற்றி குறைவாக கருதிருவார்கள் ஒரு கற்பனை பெண்ணை தொடக்கூடாது என்பதனால மாற்றினான் இது இப்போ எல்லாரும் சொல்ற கதை நான் எடுத்துக்கொண்டது வேற ஒரு சிக்கலான இடம் தமிழ்நாட்டில் முத முதல் எல்லாரும் ஆச்சரியப்படுத்த போனார்கள் எடுத்துக்கொண்டிருக்க இடம் அதை சிங்கப்பூர்ல சொல்லவும் நான் கருதுனேதான் என்னன்னு கேட்டால் இங்க தமிழ் பண்பாடுபடி தொடாமல் தூக்கிக்கிட்டான் அது சரிதான் அது ஆனால் பெரிய சிக்கல் என்னன்னா கம்பனுக்கு முன்னே ரெண்டு காவியங்கள் தோன்றியிருக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலை அந்த ரெண்டு காவியத்திலையும் இந்த சீதையை ஒரு குத்து குத்திட்டான் ஏன் தெரியுமா அவர் சொல்றார் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியினுடைய வடிவையும் அவருடைய கற்பையும் பற்றி பேசும் பொழுது போதினார் திருமீ நாள் புகழுடை வடிவள் வடிவென்று திறம் இவள் என்றும்தரதேத்து காதகி என்ப கண்ணகிய மகாலட்சுமி போன்ற அழகு கண்ணகிக்கு அருந்தது போன்ற கற்பு கண்ணைக்குங்கிறார் ஏயா மகாலட்சுமி சொல்லும் பொழுது அவ மாதிரி சொல்ல வேண்டிதானே மகாலட்சுமி எடுத்துக்கிட்டார் மோதல அவருடைய அழகை சொல்லிட்டாரு போதினார் போதீனார் திருவீன்ப்புகள் உடை வடிவிவள் வடிவென்றும் கண்ணையுனுடைய வடிவம் அடுத்தது தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும் வடமீன்கிறது அருந்ததி அருந்ததிக்கு ஒப்பான கற்பும் மகாலட்சுமிக்கு ஒப்பான அழகும் கண்ணகி உடையவள் என்று எப்ப பேசினானோ இளங்கோ மகாலட்சுமி பத்தி சொல்லும் பொழுது அவளை போன்ற அழகு அவளை போன்ற கற்புன்னு சொல்ல வேண்டிதானே எதற்காக மகாலட்சுமி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு கற்புக்கு அருந்ததிய வேற யாரும் மனசுல நினைச்சது ஒரு கற்புடை பெண்டி தன்னே இன்னொருத்தனை நினைக்காம இருக்கிறது மட்டும் கற்பல்ல அவளே மத்தவன் நினைக்கப்பட ஆச்சரியம் இல்லையா மணிமேகலையில் என்ன சொல்றார் பிற நெஞ்சு ஒரு கற்புக்கு தமிழ் இலக்கணம் என்ன தெரியுமா அவள் யாரையும் நினைக்காம இருக்கிறது மட்டும் கற்பல்ல நல்லா விளை சிங்கப்பூர் மக்கள் தமிழ் இலக்கணம் ரொம்ப தீவிரமான இலக்கணம் ஒரு பெண் கற்புடைய அவள் தன் கணவனை தவிர வேற யாரையும் நினைக்காதவளா இருந்தால் மட்டும் கற்புடைய மற்றவன் யாரும் நினைக்கவும் கூடாது அவ என்னையா பண்ணுவா அதுக்கு இது என்ன கேள்வி இது அவன் சொல்றான் அப்படி மந்தினி ஞாலத்து மலைவளம் தருகும் பெண்டி ராயின் பிற நெஞ்சு புகார் பிற நெஞ்சு புகப்படாது புகுந்தா அவளுடைய கருப்புக்கு இழுக்கிறது இது என்ன அவ என்ன செய்ய முடியும் நியாயமான கேள்வியா இல்லையா ஒரு பெண் தன்னே தன் மனதை பரிசுத்தமா வச்சுக்கலாம் வேற தன் கணவனை வந்ததே கிடையாது வடமொழி இலக்கியத்திலே இந்த கருத்து வந்தது கிடையாது இந்த கருத்து தமிழுக்கே உரிய தனி கருத்து மந்தினி ஞானத்து மலை வளர்ந்தருவும் பெண்டி ராயின் பிற நெஞ்சு உண்மையான கற்பு கரசியா இருந்தா அவளை மற்றவன் நினைக்க மாட்டான் இது எப்படி பொருத்தம் நீங்க கேட்பீர்கள் முதல்ல அதை உங்களுக்கு இது எப்படி பொருத்தம்னு கேட்ட இது ஒரு மனதத்துவம் ஒரு பெண் ரொம்ப ஒழுக்கசீலமாகவும் தன் கணவனை வேற யாரை நினைக்காதவளாகவும் சிறந்த பக்தி உடையவளாகவும் நல்ல சிறந்த இல்லர் நடத்தவளாக இருந்தால் அவருடைய முகத்தில் ஒரு தேசம் இருக்கும் அது தெய்வீக தேசத்து டிவைன் பியூட்டின்னு இங்கிலீஷில் சொல்றோம் அந்த தெய்வ தேச முகத்தை பார்த்த உடனேயே மற்றவனுக்கு மோக உணர்வு காம உணர்வு தோன்றாது அவன் ஆசைப்பட மாட்டான் அதை பார்த்தவனு ஒரு கம்பீரமான பர்சனாலிட்டி அது அதை உடனேயே இவனுடைய உள்ளத்துல ஒரு தெய்வ தெய்வக்காட்சியை ஒரு தெய்வீக அழகை ரசிக்கிறதாக தோன்றுமே அன்றி ஒரு மோக உணர்வோடு தோன்ற முடியாது இதை ஆங்கிலத்தில் நல்லா டிஃபைன் பண்ணியிருக்காங்க அழகுக்கு டிவைன் பியூட்டின் பேர் ஆனால் மோக உணர்வு உணர்வு எழுப்புறதுக்கு செக்சின்னு பேர் செக்சின் எழுப்புவள்னு அர்த்தம் டிவைன் பியூட்டினா மோக உணர்வு எழுப்ப மாட்டா அவளை பார்த்த உடனே ஒரு உன்னதமான எண்ணம் தான மனசில் தோன்றுமே அன்றி செக்சி உணர்வு வராது இப்போ மலக்காவிலே நான் ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முந்தைய இருக்கும் பொழுது ஒரு பியூட்டி கண்டெஸ்ட் நடந்துச்சு ஒரு அழகு கண்டஸ்ட் அதுல போய் என்னைய நடுவரா போட்டா ஒத்து வருமா என்ன பதினஞ்சு வருஷத்துக்கு போட்டிருந்தாங்க என்னோட சேர்ந்து இந்த மூணு பேர் யார்னா ஒரு மலாயக்காரர் ஒருவர் சீனர் இன்னொரு ஆங்கிலோ யூரோசியன் அவர் அவன் மூணு பேர் ஒரு ஈரோஷியன் ஒரு மலே ஒரு சைனீஸ் தமிழர்களுக்கு நான் தான் நாலு பேர் பீட்டி கான்டெஸ்ட் நடக்கும் பல பெண்கள் வந்து தங்களுடைய அழகை காட்டினாருக்கு நாங்கள் மார்க் போடணும் தனித்தனியாரத்தில் மார்க் போடணும் நான் என்ன செய்தேன்னு கேட்டால் ஒரு பெண் ரொம்ப அழகாக இருந்தான் அவளுக்கு தான் ஃபஸ்ட் மார்க் போட்டிருந்தேன் மற்றதுக்கெலாம் அடுத்தடுத்தபடி தான் போட்டிருந்தான் கடைசியாக பீடி கான்டெஸ்ட் முடிஞ்ச உடனே மார்க் வாதிச்சா நான் எந்த பெண்ணுக்கு ஃபஸ்ட் மார்க் கொடுத்தோனோ அதுதான் கடைசி பண்ணும் அவளுக்கு அந்த பொண்ணு விளங்குச்சது மூன்று பேரும் சொல்லும்பொழுதான் அது புரிஞ்சுது செக்ஸி ஃப்ரேம் இருக்கணும் இருக்கணும் அதனால இவன் கம்பன் என்ன பண்றான்னு கம்பன் மணிமேல் ஆசிரியர் என்ன செய்யறாரு கேட்டா ஒரு உத்தமமான பெண் செக்சியா இருக்க மாட்டான் அவருடைய வடிவம் தோற்றம் ஒரு தெய்வீக உணர்வைத்தான் உண்டா சாதாரண குடும்ப பெண்களையும் கூட அவர்களை பார்க்கும் பொழுது முகத்தை பார்த்த உடனே இந்த பொண்ணு குடும்ப பொண்ணு போருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புள்ளே அவருடைய முகத்தை ஒருத்தன் அதுதான் பிற நெஞ்சு புகாத மற்றவனுடைய நெஞ்சுக்குள்ளே போகாத தன்மை அது ஒரு ஆச்சரியமான ஒரு பண்பது அது சைக்காலஜி உலகம் முறாக ஒத்துக்கொள்ள வேண்டிய சைக்காலஜி அது இப்போ மேல்நாடுகளில் எல்லாம் இப்பொழுது ஒரு பெண் என்பவள் அந்த அடக்க ஒடுக்கமாக இருக்கும்னு நினைக்கல செக்ஸியாக இருக்கும்னு விரும்புகிறார்கள்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 பேர் இலக்கண அந்த இலக்கணத்தை உலகத்தில் யாருமே சொன்னதில்லை பெண்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு மாட்டி சீதைய ராவணம் விரும்புறான் என்ன செய்வான் தமிழ் பண்பாட அடிவட்டு போய் தமிழ் பண்பு அவனுக்கு முன்னே தோன்றிய மணிமேகலா காப்பியம் சிலப்பதிகார காப்பியம் ரெண்டும் கம்பனை குத்துது கம்பனுடைய நெஞ்சிலே அது குத்துது என்ன பண்றது கதையை மாத்தலாம்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 இங்கே தான் அந்த மணிமேகலை தாக்கம் அந்த கம்பராமாயண தாக்கம் கம்பனை பிடிச்ச ஆட்டி இருக்கிறது என்ன செந்தமணி பாடுகின்றவன் அவர் தனக்கு முன்னே உள்ள காப்பியங்கள் இந்த மாதிரி சொல்லுகின்றன தீதியிலா வடமீனின் திறம என்று சொல்லி சீதையை கற்புக்கு எடுத்துக்காமல் என்ன அவர் எழுதுகிறார் பிறநெஞ்சு புகாமின் எழுதுன மட்டுமில்லை அடியா என்ன சொல்றாருன்னு கேட்டால் மகாலட்சுமி சீதா அவதாரத்திலே ராவணனுடைய நெஞ்சிலே புகுந்தமையினால் அவருடைய கற்புலக்கணம் பழுதுபட்டது அப்படின்னு சொல்றார் ஏன்னா சீதையை சீதையை ராவணன் நெஞ்சுக்குள்ளே புகுந்துட்டாள் என்ன செய்வான் கம்பன் பாவம் அல்ல நீங்கள் தான் என்ன பண்ணுவீர்கள் இப்போ தின்னப்பன் ஒரு பேராசிரியர் இவரை தமிழ் பண்பாடுபடி ஒரு ராமாயணத்தை அமைகிறான்னா ராவணன் விரும்பினான் சீதைன்னு சொன்னால் தமிழ் பண்பாடு போயிருமேன்ட்டு ராவணன் சீதை விரும்பலைன்னு பாடினார்னா என்ன ஆகிறது கம்பன் என்ன செய்வான் பாவம் இதுதான் சிக்கல் தமிழ் பண்பாடை மற்ற இடங்கள்லாம் மாற்றலாம் இந்த இடத்துல மாற்ற வராத என்ன செய்வீர்கள் யோசிச்சுப்பார் ஆனா ஒரு கேள்வி கேட்கலாம் ஒரு இப்படி வச்சுங்க ஒருவேளை இப்படி வச்சுக்குவான் கம்பன் இந்த மணிமேல கருத்தை ஒத்துக்கல கற்புடை பெண்டீர் பிற புகார்ங்கிற மணிமேல கருத்தை ஒத்துக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாமா இல்லையா கம்பன் ஒருவேளை ஆட்சேபிக்கிறான் ஏன்னா தான் பாடுகின்ற காவியத்திலே ராவணன் சீதையை விரும்புறதுனால இதுக்கு இலக்கணத்துக்கு மாறாயிருக்குமேங்கிறதுக்காக அவன் அதை எதுக்குறான்னு நினைக்கலாமல்ல எதுக்கவும் இல்லை அவன் அதை உடன்படி அற்புதமாக உடன்படுகிறான் ஏன்னா தனக்கு முன்னே உள்ள பேரிலக்கியமாகிய மணிமேல காத்தியத்தினுடைய அழகிய கருத்து அவனை கவர்கிறது அதை ஒத்துக்கிறான் என்ன பண்ணான்னு தெரியுமா அதை ஒத்துக்கணுங்கிறத ஒரு இடத்துல காட்டுறான் எப்படின்னு கேட்டால் சீதா கல்யாணம் கேளுங்க அந்த கதையை ரொம்ப சுயான கதை சீதா கல்யாணம் தசரதன் சீதையை பார்க்கலை ராமன் தானே வில்ல முடித்தவன் ராமன் தான் இந்த விஸ்வாமத்தரோடு போகும் பொழுது மேலே மே வீட்டுல நின்று சீதையை பார்க்குறேன் லட்சுமணன் கூட பார்க்கல இப்பொழுது சீதையைக்கு வில்ல முடித்த உடனே சீதையை திருமணம் பண்ணுறதா ஒத்துக்கிட்டாச்சு உடனே தாவர சொல்லிவிட்டு அயோத்தியிலிருந்து தசரதன் ராமனுடைய தகப்பேன் இந்த காலத்தில் சொன்னால் இந்த மாதிரி காதல் திருமணத்தில் தாபனுக்கு தாவரே சொல்ல மாட்டாங்க ஒரு பையன் லண்டனுக்கு போயிருந்தான் அங்கே போய் இப்போ அங்கே வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் ஒரு இன்விடேஷன் கார்ட்டு அப்பாவுக்கு அனுப்பியிருந்தான் கல்யாண கார்டு வெள்ளக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிற கார்டு அப்பாவுக்கு அனுப்பியிருந்தான் இங்கே கோலாலம்பூரில் நடப்பதான் திருமணம் <laughs> அமெரிக்கல்யாணம் தமிழ் இலக்கணத்தில் கல்யாணமா ஒப்புக்கொள்ளப்படலை நீங்க ஒத்துக்கிறீங்களா தமிழ் இலக்கணத்தில் ஒத்துக்கல இந்த நிலையில சீதையினுடைய திருமணத்தை பார்ப்பதற்காக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 ஜனகனை பார்த்து சீதையனுடைய தகப்பனை பார்த்து முடிஞ்சு அப்படின்னு பொண்ணை பார்க்கல கோசலை பொண்ணை பார்க்கல சுமித்திர பொண்ண மாமியமார்கள் மருமகளை பார்க்கலையே அதனால பொண்ணை கூட்டி ஆறுவணும் தான் சொன்னார் பொண்ண கூட்டியா இருந்தார் உடனே என்ன பண்ணகன் உள்ளே அந்த புறத்துக்கு தவல் கொடுத்து தோழிமார்களை சீதையை அலங்கரித்து அங்க இருந்து கூட்டிக்கிடுவாங்க அவ்வளவுதான் அயோத்தியிலிருந்து ஏராளமான ஜனங்கள் வந்திருக்கு எங்க ராமனுடைய சொந்த ஊர்ல இருந்து ஏராளமான ஜனங்கள் வந்து மண்டபம் கொள்ளலை அவ்வளவு ஜனம் காத்துக்கிட்டு இருக்கு சீதையை ரொம்ப அழகு அழகு அழகு அழகுங்கிறாள் அதை பார்க்கணும் அப்படின்னு பேராசையோட உட்கார்ந்துருக்கு ஜனங்கள் எல்லாம் ரிஷிகள்லாம் உட்கார்ந்துருக்கிறார்கள் தசரதன் வந்து மாமனார் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி அந்த சமயத்தில் இவ வர்றாருங்க சீதையை அலங்கரித்து கூட்டிக்கு வர்றாரு தோழிமார்கள் சீதையே மனப்பொண்ணை காட்டுறதுக்கு எல்லாருக்கும் காட்டுறதுக்காக திருமண பொண்ணை காட்டுறதுக்கு அப்படி இந்த மாதிரி தான் பிளாட்ஃபார்ம் இதில் கூட்டிங் வர்றாங்க அப்படி கூட்டிங்கிட்டு வரும் பொழுது எப்படி பாடுறாங்க கம்பன் கேட்டால் அப்போ ஒரு சாஃப்ட் மியூசிக் அடிக்கிறாங்க ஏன்னா அந்த பொண்ணு மெதுவாக நடந்து வருங்கில்ல அதுக்காக ஒரு சாஃப்ட் மியூசிக் அதை தமிழில் நைவளைப் பண்ணில் பாடுறதுன்னு சொல்கிறது நைவளைப் பண்ணில் பாடுறதுனா சாஃப்ட் மியூசிக் மெல்லிசை அந்த அவ மெதுவாக அண்ணன்ட அடந்து அழகாக அலங்கரித்து அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காள் அப்போ பாடுறாங்க கம்பன் ஒரு அழகான பாட்டு இதை மனிமையில் ஒத்துக்கொள்றாங்க இருக்கா காட்டுறேன் வர்றாங்க எல்லாரும் ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கறது நைவளம் நவிற்று மொழி நன்ன வரலோடும் நைவழப்பன் பாட மெல்லிசையோடு மெதுவாக சீதை நடந்து வரும் பொழுது வையனுகர் கொற்றவனும் மாதவரும் அல்லார் கைகள் தலை புக்கன கருத்துளது எல்லாம் தெய்வம் என உற்ற சிந்தை உடல் சிந்தை வசம் பண்றோ வந்தா மேடைக்கு வந்தா எல்லா ஜனமும் அழக பருகோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு மேடையில் வந்து சீதை நின்ன உடனே அவ்வளவு பெரும் கைகூப்பி தெய்வத்தை பார்க்க வணங்காது கைகள் தலை புக்கன கைகள் தலை புக்கன கருத்துளது எல்லாம் தெய்வம் என ஊற்ற நிற்கிறது தெய்வம் பெண்ணல்ல ஒரு பெரும் தெய்வம் வந்து நிற்கிறது என்று சொல்லி அந்த பாமர ஜன முதற்கொண்டு அதிமேயல கருத்தை அப்படியே கம்பன் ஒத்துக்கிறான் என்ன ஒரு சுவை பண்றான் கம்பனுக்கு ஒரு தனிச்சிறப்பு அங்க இருந்ததுல ஒரு சிலர் மட்டும் கை தூக்கல எல்லாரும் தூக்குனார்கள் எல்லாரும் கை தூக்கி கும்பிட்டார்கள் ஒரு சிலர் மட்டும் தூக்கலை கும்பிடப்படாதுங்கிறதுக்காக வைய நூகர் கொற்றவனும் மாதவனும் அல்ல மகரிஷிகள் இருக்கார்கள் மகரிஷிகள் குருமார்கள் குருமார்கள் எப்படி சீதையை பார்த்து கும்பிடுறது அவர்கள் மட்டும் கும்பிடல கும்புற ஆசைதான் மாதவரும் மாதவரும் கம்பன் பாட்ட பாருங்க வையனு வையனு உலகத்தை அனுபவிக்கின்ற அரசா உலகத்தை அனுபவிக்கிறாங்க மாதவனும் கைகூப்பல ஏன்னா மகரிஷி குரு அவருக்கும் ஆசைதான் ஆனா அந்த சம்பிரதாயத்துக்காக குருவா இருக்கிற எப்படி கை கூப்பிடுறது அதனால மற்ற எல்லாரும் கும்பிட்டார்கள் இதுல இருந்து என்ன தெரியுது சீதையனுடைய தோற்றம் தெய்வ தோற்றம் மகாலட்சுமியினுடைய தோற்றம் தெய்வ தோற்றம் அப்படின்னு கம்பன் முதல்லையே காப்பியத்தை இழுத்து கொண்டு வந்து தான் அதை உடன்படுறதாக பாடிக்கிட்டான் கட்டிக்காரன் தான் பாடிபடு மாட்டிக்க போறான்னு என்ன செய்யறது இப்ப பாடிக்கிட்டான் என்ன இப்ப பாடிபிட்டான் கட்டிக்கார தனமாக இனி மாட்டிக்க போறானே என்ன ஆச்சு இனிமேல் சீதைய ராவணன் மோஹித்து வந்து என்ன பண்ணுவான் அவனை கம்பனை இனி அது மாறாவது பாட வேணும் இப்ப என்ன செய்கையினுடைய மூக்கையும் காதையும் லட்சுமணன் அறிந்த பிற்பாடு அவள் கரண் தூஷனை வந்து சண்டை போட்டு அதுலேயும் அவர்கள்லாம் இறந்த உடனே லங்கைக்கு ஓடுறான் ங்கைக்கு ஓடி ராவணங்கடத்துல போய் சீதையை உனக்கு புருஷ மனைவியாக கொண்டு வரது போனேன் அவனுடைய தம்பி என் மூக்கையும் காதையும் வெட்டான் அப்படின்னு சொன்னாரு சீதையின்னு கேட்டான் அதுக்கு முன்னே அவன் சீதையை பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை அதனால் ராவணன் கேட்டான் அது ஆறு சீதையும் கேட்டான் இந்த ராவணனுடைய இந்த ராமனுடைய பெண் சாதிதான் ஆனா அழகு அழகு அழகு சொல்ல முடியாத அழகு தோளை ஏ சுடர் முகத்தூலாவுகின்ற வாழையே சொல்லுகேனோ அவளுடைய தோளழக சொல்லுவனா கண்ணழக சொல்லுவனா அதாவது அவளுடைய வாய் பவளம் போன்ற வாயின்னு சொன்னா கூட சொல்லொக்குமேன்றி பொருள்வாது நெல்லொக்கும் புல் என்றாலும் நிகரில்லை அப்படின்னு அவளுடைய அழகை அப்படியே வர்ணிக்க ஆரம்பிச்சு சூர்பனக வந்து வர்ணிக்கிறா சீதையை பற்றி இங்க நல்லா கேட்டுங்க இதய சீதையை பற்றி சூர்பனக வர்ணிக்கிறான் சூர்பனக வர்ணிக்க வர்ணிக்க வர்ணிக்க she she is hypnotizing is hypnotizing சொல்லுவனா அதாவதுலிக்கும் இப்போ பெண்ணாச உள்ளவன் ராவணன் அவனிடத்தில் சொல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் ஒரு கற்பனை உருவமாயிருக்க மாத்திரான் பாருங்க அசல் சீதை அவன் பார்க்கல அவன் சீதையை தான் பார்க்கிறான் அப்படியே அற்புதமா வர்ணிச்ச சீதை அப்படியே உள்ள போய்த்தான் என்ன பாடுறான் இதுக்காக என்ன பண்ணிட்டான் சீதை பார்ப்பதற்கு முன்னேயே மயிலுடை சாயலாலை அவளை பார்ப்பதுக்கு முன்னே அவளை ஆள் தெரியாத பொழுதே அவள் வேலை காதல் கொண்டு இதயமான் வைத்தான் காதல்ூர்பனகையுடைய காரக்குடியில் சொன்ன சீதையை அவன் காதலிக்கிறான் அதுக்கு என்ன பாடுறான் கம்பன் இன்னமும் அந்த கருத்தை நமக்கு வலியுறுத்தினாங்க காரக்கு வைக்கிறேன் யிலுடை இலங்கை நாதன் வைத்துடை அறக்கன் உள்ளம் வெண்ணை போன் முறியிற்று ஒரு பாட்டு கைதட்டிருக்காது நான் சொன்னது பாடு கைதட்டுங்க என்ன கருத்து தெரிஞ்சு தெரிந்து கைதட்ட என்னன்னா சீதையனுடைய எண்ணத்தை சூர்பனை உற்பத்தி பண்ணிவிட்டான் மனசுக்குள்ள ஒரு கற்பனை சீதையை இவனாக ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிட்டான் ஒரு சீதையனுடைய அழகை ஃபார்ம் பண்ணிக்கின்ற பிற்பாடு இவனுடைய மனசை அதிலேயே போய்கிட்டு இருக்கு அப்படி போகும் என்ன சொல்கிறான் வெயிலுடை நாளில் உற்ற வெண்ணை போல் உருகிட்டன்றே அந்த உதாரணத்தை தான் கைதுனார்கள் என்ன உதாரணம்னு கேட்டால் இப்போ வெயிலில் வைக்கிற வெண்ணையை வெண்ணையை வெயில் வச்சால் என்ன ஆகும் உருகி போயிடும் வெயில வைத்த வெயில் உடைநாளில் வெயில் காலத்தில் சூரிய ஒளி அல்ல வீட்டுக்குள்ள வைத்த வெண்ணை ரொம்ப ஜாஸ்தியா வெயில் கொதிச்சிருச்சு வீட்டுக்குள்ளையும் கொதிக்க எல்லாம் வெண்ணையும் உருகும் அது கூட சீதைய பார்க்காம இருக்கு மேலே இருக்க கூற அப்படி இருந்தும் அந்த வெயில் பட்டு வீடு கொதிக்குது வீடு கொதிக்கும் பொழுது உள்ளே இருக்கிற வெண்ணையும் கொதிக்குது அதுபோல் சீதையை நேரே பார்க்கலவேன் பார்க்காத பொழுது சூர்ப நகை ஆகிய சீ வார்த்தைகளை வைத்து கேட்டு அந்த வெப்பத்தினாலே இவன் சீதையை பார்க்காமலே வெயில் உடை நாளில் உற்ற வெண்ணை போல் இதான் உதாரணம் வெயில் உடை நாளில் உற்ற வெண்ணை போல் உருகிட்டு நீங்க எந்த காவியத்தை இப்ப பேராசிரியிருக்காரு எந்த காவியத்தான் தமிழ் எடுத்துங்க ஒரு பெண்ணை பார்த்த விற்பாடு சந்திரனை பழிக்கிற படலம் தெண்டலை பழிக்கிற படலம் விரக வேதனை படுற படலம் மோகப்படலம் படுக்கையில் தூக்குமராம உழல்ற படலம் எல்லாம் பார்த்த விற்பாடுதான் இதெல்லாம் பார்க்காமலே அவனுக்கு வந்துருச்சுட்டான் சீதையை பார்க்காமலே சீதைய ஆளே பார்க்கலவேன் பார்க்காமலே சந்திரனை பழிக்கிறான் சூரியனை பழிக்கிறான் தெண்டலை பழிக்கிறான் என்ன சொல்றான் பாருங்க சந்திரன சூரியன் ரொம்ப வெப்பமா இருக்கு ஏன்னா காமத்தி அதனால சூரியன் ரொம்ப வெப்பமா இருக்கு சந்திரனை கொண்டாங்கிறான் காவலாளிகள்ட்ட சந்திரன்லாம் அண்டர் ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தானே உடனே சந்திரனை கொண்டாந்துட்டாங்க சந்திரனை கொண்டாந்தா அது அதுக்கு மேல சுழுது இவனுக்கு ஆகா நீ சூரியனா கொண்டாந்துச்சுன்னு கேட்கறான் இல்ல அதில் சந்திரனை தான் கொண்டாந்துட்டோங்கிறாங்க விரட்டு விரட்டி இவர விரட்டுங்கிறான் மோக வேதனை என்ன சீதையை பார்க்காமல ஞாபகத்தில் வச்சிருக்கேன் சீதையை பார்க்கல சூர்பனக சொன்ன சீதையைத்தான் போய் யோசிக்கிறான் போய் சிந்திக்கிறான் பண்றான் இந்த உணர்வுல பார்த்துருக்கான் நின்றதுல கற்பனை தோன்றது சீதை சூர்பனை கூப்பிட்டு இதுதான் சீதையா நீ சொன்ன சீதைதான அப்படி தத்ருமா தர்றா சீதை அவனுக்கு நின்றவள் தன்னை நோக்கி இந்நின்றவள் ஆம்புல் ஏ சீதை என்றா நீ சொன்ன சீதை இவதானோ அப்படின்னு கேட்கிறான் அங்க சீதை மேல ஒருத்தருமில்ல அவன் கண்ணுக்கு தெரியுது சீதை அந்த மாதிரி அது இப்ப சில பையனுக்கு அப்படி தெரியுது இப்ப காதல் பையங்கள் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன பண்றான் ஒரு பையன் காதல் நோய் விட்டுட்டான் உற்ற பிற்பாடு அவனுக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது அவள் ஞாபகம்தான்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 என்ன சொல்றன் அறிஞ்சதில் இருந்து நினைவா இருந்துட்டேன் ம் உணர்வு அப்புறம் ஒன்றினும் ஓடல் இன்றி அப்புறம் வேற எதுலயும் போகாது ஆசை கணத்தி உன் எதிரே வெளி வெளிநோக்கும் இவள் போலும் தோன்றும் இன்றி அப்படியே லைச்சு போச்சுன்னு அர்த்தம் இதனால சிஎஸ் ஆல்ரெடி இன்னைக்கு பாஷையில் சொன்னா பிரெயின் வாஷ்ட் அப்படி வச்சு இதனால இப்ப என்ன பேச்சாதுன்னா சீதையனுடைய நினைவு சூர்பனகை சொன்ன சீதையினுடைய நினைவு இவனை ஆட்கொண்டு இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கறான் சீதையை தூக்குறக்கு நேரையே போய்த்தான் அங்கே போய் பரணசாலையோட தூக்குறான்னு சொல்றீர்கள் அப்போ சீதையை நேரம் பார்த்திருப்பான் அந்த தெய்வ தோற்றம் அவனை மாத்திருக்கோன்னு கேட்கறான் இவன் ஹிப்னாட்டை பண்ணப்பட்டவன் இவனுக்கு எதிரே தோன்ற சீதையின் மேலே சூர்பனையை சிருஷித்த சீதையை வச்சுதான் பாப்பானே ஒழிய அசல் சீதைவனால் பார்க்க முடியாது ஏன் தெரியுமாட்டிசம் உங்களுக்கு பற்றி உங்களுக்கு தெரியாது என்னன்னு தெரிஞ்சா நான் சொல்கிற கதை உங்களுக்கு விளங்கும் நான் போயிருந்த ஒரு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 அவன் ஊற்றுறான் பட்சத்தன்லியே சுழுதுவும் அப்படின்னா சுழுது கொதிக்கிதுன்ட்டான் வெந்நீரை ஊற்றுறான் இப்போ குளிர்ச்சியாக இருக்குமே ஆமா ஜிலி ஜிலி ஜிலுன்னு அது ஹிப்னாட்டிசம் தட் இஸ் ஹிப்னாட்டிசம் ஹிப்னாடிசத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது பழகித்தா அந்த மாதிரி தான் அது இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேங்களுங்க மலக்காவுக்கு ஒரு ஹிப்னாடிஸ்ட் வந்திருந்தார் அவர் மேசையில் இருந்து இங்கே ஹிப்னாட்டிசம் பண்ணுறதுக்காக வந்து இருந்து ஆட்களாவது மேடையிலிருந்து கூப்பிடுவார் இருபது வெள்ளி டிக்கெட் மேடையிலிருந்து ஆட்களை கூப்பிடுவார் கூப்பிட்டு உட்கார எங்கள் வைக்க வச்சுட்டு அப்படி தலையை தடவுவார் அப்படி இப்படி தட்டுவார் நான் இவர் இப்படி நான் பண்ணலை சொல்கிறேன் இப்படி தலையை தடவார் அப்படி பட்டிப்பிட்டு உடனே என்ன பண்ணுவான்னா ஆல்ரைட் நவ் யூ டான்ஸ் அப்படின்னு கையை தட்டுவான் டான்ஸ் பண்ணுவான் வந்தவன் டான்ஸ் பண்ணுவான் உடனே ஆடுவான் நவ் யூ டான்ஸ்னு ஆடுறான் தினடா இப்படி ஆச்சரியமாக இருக்கேன்னு எனக்கு பக்கத்தில் ஒரு மலாய்க்காரர் நல்ல பலிஷ்டமான ஆள் அவர் சொன்னார் மிஸ் இஸ் ஹம்பக்ன்னார் ஏன் ஹம்பக்ன்னு கேட்டேன் அவன் முந்தையே என்கேஜ் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்களை சபையிலிருந்து கூப்பிட்றான் கூப்பிட்டு அவனாக அந்த மாதிரி தயார் பண்ணி வச்சு முட்டு கையை தட்டுறான் அவன் ஆடுறான் இதெல்லாம் பொய்ய அம்பக்குனா நான் சொன்னேன் அவன் யார் வேணாலும் வாங்கினான்னு கூப்பிட்றான் அதனாலே நீ போவேன் அப்படின்னு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல நீ போடணேன் நான் போய் இவன் முகத்தரையே கிளிக்க போகிறேன்னு சொன்னான் இது அவுட்டாக சும்மா ஆளையெல்லாம் தஞ்சு பண்ணி வச்சிருக்கிறான் நான் போய் கிழிக்கிறேன்னு போடான்னு தைரியப்பட்டு புறப்பட்டான் புறப்பட்டு என்னை பார்த்து ஒரு சிலிப் சிலிப்புக்கு ஒரு கை பார்க்குறேன்ட்டு தான் போனான் போய் ஜாமுனு போய் நின்னா மேடையில் அவர் இப்போ விஷயத்தை பற்றி கவலைப்படலை ஆல் ரைட் கமான் மை பாய் அப்படின்னு கைவிடுத்தார் இவன் தான் வரப்பா நின்னான ஒழி அவர் ஒன்றும் இல்லை உட்கார வச்சார் உட்கார் நட்டம நின்னான் நின்று அப்படி தடவினார் சிரிச்சான் என்னையை பார்த்து அங்கேருந்து நான் உட்காந்துருக்கேன் என்னை பார்த்து சிரிக்கிறான் அவர் தலையை தட பொழுது என்னை பார்த்து சிரிக்கிறான் அப்புறம் தலையை தடையை விட்டு நெத்தி அப்படி ஒரு தடவை தடவினார் முடிஞ்சிது அப்படின்னுக்கு நான் அது வேற கேரி வேறு பண்ணிக்கிறான் அப்படின்னுக்குண்ணா ஆனால் தடையை விட்டு என்ன பண்ணாருன்னா கை அப்படி வச்சாரு ஆல் மை பாய் டான்ஸ் நேரம் ஆட ஒரே ஆட்டமா ஆடு ஒரே ஆட்டமா ஆடுறேன் பாருங்க அப்ப சூர்பு நகையோ பங்கைய செல்வி மந்திரம் அப்படின்றவள் நான் அவள் எல்லாம் விளங்கின விழவன் எல்லா கலையும் வல்ல விளவ ராவணன் அப்ப அவன் சீதையை பார்க்கும் பொழுது என்ன தோணும் அவள் சொன்ன சீதை தான் தோணும் அவ சொன்ன சீதையை தான் அவனுக்கு தோன்மையுடைய உண்மை சீதை அவன் கண்ணுக்கு படாது ஏன்னா இசியாஸ் ஆல்ரெடி இன்ஜெக்டட் உள்ள இன்ஜெக்ட் பண்ணியாச்சு நான் சொல்றேன் அவங்களுக்கு புரியுதா ஏன்னா இன்ஜெக்டட் பிரெயின்ல இன்ஜெக்ட் பண்ணியாச்சு அவன் அவன் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டா சீதையை சீதை பண்ண சீதை தான் சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் இங்க மூவாரு வாத்தியார் அவர் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்திருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா அவர் டெய்லி நம்ம வீட்டுக்கு வருவார் போவார் பழக்கம் இப்ப நான் ஊருக்கு போயிட்டேன் இந்தியாவுக்கு போயிட்டேன் போய் ஒரு வருஷம் கழிச்சு வந்தேன் என்ன பார்க்க வந்த அவரோட ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிக்கிட்டு அவர் போய்த்தார் போன உடனே எங்க கிட்டங்கிருந்த ஆளுக்கு கேட்டாங்க ஏன் இப்ப வாத்தியார் எப்போ மீசை வச்சிருப்பாரு இப்ப ஏன் மீசை எடுத்துக்கிட்டாருன்னு கேட்டான் நான் இருபத்தஞ்சு வருஷமா அவர் மீசோட்டான் பார்த்திருக்கேன் இப்போ ஒரு மணி பேசிக்கிட்டு அவர் மீசோட்டை இருக்காரு தான் இருக்கேன் அவர் மீசை எடுத்து எனக்கு தெரியல இருந்தும் அவர் இருந்தும் கூட சீதை பிரத்யட்சித்தும் கூட உண்மை சீதை அவன் கண்டு தெய்வீக தோற்றப்படவில்லை அவருடைய கற்பு காப்பாற்றப்பட்டது என்று கம்பந்த கதையை அற்புதமாக சிலப்பதிகாரத்துக்காக மாத்திரே சொல்லல தமிழ் பண்பாடு ஜை திறமைக்கும் போது இளைஞநாதன் இளையமான சிறையில் வைத்தான் பாடுறான் இதெல்லாம் எதுக்காக நேரே சீதையை கண்டு அவன் மோகிக்கவில்லை உண்மை சீதை அவன் உள்ளத்திலே மோகத்தை எழுப்பவில்லை சூர்பனை சீதை சூர்பனையுடைய சீதை அவனுக்கு உள்ளத்திலே உணர்வை உண்டாக்கினாள் எந்த கருத்தில் வைத்து கம்பராமாயணத்தை அமைச்சிருக்கான் இதைத்தான் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டும் நான் நினைச்சது அற்புதமாக சிருஷ்டி இல்லையா எவ்வளவு பெரிய உன்னதமான கற்பனை அதாவது எவ்வளவு நயமாக அந்த கதையை மாற்றி சொல்லாம சொல்லி நமக்கு அந்த சிலப்பதிகார மணிமேகலினுடைய தாக்கத்தை தான் ஏற்றுக்கொண்டு அப்படியே அமைச்சிருக்கான் இதை நான் காரக்குள்ள சொன்ன ஆச்சரியப்பட்டான் ஏன்னா யாருமே இதுவரையில் எடுத்துக்கல சீதையை பிறந்தி போகலுங்கிற இழ இழிவு வருமேங்கிற யாரும் சிந்திக்கலை சிலப்பதிகாரத்தில் சிந்திச்சிருக்கேன் சிலப்பதியாரி சிந்திதான் மகாலட்சுமியுடைய அவதாரம் சீதாபிராட்டி அவதாரத்தில் பிறந்தெஞ்சு பூந்தினால கற்பு பழுதுபட்டதுன்னு எழுதுனா ஏன்னா அப்பொழுது கம்பன் தோன்றல கம்பன் பார்த்தான் பழுதுபடாமல் காக்காவணும்னு நினைச்சேன் அதுக்கு தான் சூப்பநனையை கொண்டாந்தான் இங்கே பான்மியத்தில் எப்படி இருக்குது தெரியுமா பான்மியத்தில் சூப்பநையை போய் சொல்றதுக்கு முந்தையே அகம்பன்கிற ஒருத்தன் ஆண் சீதையனுடைய அழகை போய் சொல்லிட்டான் கெட்டுப்போச்சேன் எங்கள் விஷயமே என்பதை கம்பன் எப்படி காப்பாற்ற அபாரமான அதாவது சூப்பர் ஜீனியஸ் அந்த மாதிரி அமைத்திருக்காரு என்பதை உங்களுக்கு சொல்லி இன்றைய முதல் நாள் நாளைக்கு நான் தலைமை வைக்கிறேன் இன்றைக்கு முத நாள் கம்பராமாயன் நிகழ்ச்சியை இந்த அளவில் உங்களுக்கு பூர்த்தி பண்ணி நீ கேள்வி பதிலுக்கு பயிற்சி கேள்வி பதில் வந்திருக்கு இன்னொருன்னு சொல்லி சொல்லி கேள்வி பதில் இந்த உருவத்தை ஒரு சிறிய புத்தக அட்டையிலிருந்து நான் தெரிதாக்கி கம்பன் விழாவிற்காக கொண்டு வந்து நண்பர் பழனியப்பன் அவர்களிடத்திலே கொடுத்தேன் ஏனென்றால் என்னை கம்பனால் அணக்க முடியாது அதனுடைய உருவத்தை தான் காட்ட வேண்டும் அன்றைய உள்ளத்தை காட்டுகின்ற ஆற்றல் எனக்கு இல்லை சித்தாந்த வித்தகர்களுக்கு வித்தகர் போன்றவர்களுக்குத்தான் உண்டு என்னை உருவத்தையாவது காட்டுவோம் என்பதற்காக அந்த உருவத்தை கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கின்றோம் அதற்கு முன்னே நான் இங்கே புறப்பட்டு வருகின்ற பொழுது காரில் இருந்த இது போன்ற ஒரு படத்தை அவர்களிடத்திலே காட்டினேன் மிக அற்புதமாக இருக்கிறது இது எங்கே உள்ள சிலை என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் நான் சென்னையிலே உள்ள சிலை என்று சொன்னேன் இல்லை இல்லை இது தேரடந்தூரிலே உள்ள கம்பனுடைய சிலை என்று சொன்னார் அப்பொழுது அப்பொழுது அவர் சொன்னது பொருள் எனக்கு புரியவில்லை இப்பொழுதுதான் அவருடைய பேச்சை கேட்ட பிறகுதான் எனக்கு அந்த பொருள் புரிந்தது அவர்கள் கம்பனுடைய பிறந்த ஊருக்கு சென்று கம்பனை கண்டவர்கள் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிந்தது நாம் கம்பனை கண்டவர்கள் தான் ரெண்டு பொருள் இருக்கிறது காண்பது ஒன்று ஆழ்ந்த நோக்கினாலே காண்பது ஒன்று